வணக்கம் நட்டினையின் பதினெட்டு சித்திரை மாதம் இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகி சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமளம் செய்திகள் வீரன் சுந்தரலிங்கத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடியில் வரும் பதினைந்தாம் தேதி முதல் நூற்று தடை உத்தரவு பிறப்பித்து மாவட்ட ஆட்சியாளர் வெங்கடேஷ் உத்தரவிட்டுள்ளார் கொடைக்கானலுக்கான மாஸ்டர் பிளானை 12 வாரத்தில் வெளியிட அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயரும் டிநகர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ யுமான சா இரவு காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி ஒன்பது காட்பாடியில் ஓடும் ரயிலில் இருந்து டிடிஆரை தள்ளிவிட்ட வாலிபர் கைது செய்யப்பட்டார் அரியலூர் மாவட்டம் ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றன பாண்டமங்கலம் விவேகானந்த மெட்ரிக் ஹயர் செகண்டரி ஹெல்ப் பண்றதோடு மட்டும் இல்லாம நீட் மற்றும் ஜேஏ என் கோச்சிங்கும் தராங்க சிபிஎஸ்இ கரிக்குலமும் முப்பது வருட அனுபவில்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்களால் தொடங்கப்பட்டு அவர்களாலேயே முழு நேர பயிற்சியும் வழங்கப்படுகிறது பாண்டமங்கலம் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி நாமக்கல் மாவட்டம் இந்திய செய்திகள் டாக்டர் அம்பேத்கரின் நூற்று இருபத்தி ஏழாவது பிரதமர் நரேந்திர மோடி சத்தீஸ்கர் மாநிலத்தில் அமைந்துள்ள பீஜப்பூரின் நகரில் உள்ள பழங்குடியினர் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜோடி காலனிகளை வழங்கினார் தற்போது இந்தியா டுடே கார்பி இணைந்து கர்நாடக சட்டசபை தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு நடத்தியது இதில் எந்த கட்சிக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்காது என்றும் தொங்கு சட்டசபை அமையும் என்றும் தெரியவந்துள்ளது டெல்லியில் அம்பேத்கர் சிலை உடைக்கப்பட்டது மத்திய அரசுக்கு எதிராக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வருகிற இருபதாம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட மானல் இறக்குமதி தொடர்பான வழக்கு இறுதி விசாரணையை இருபத்தி ஆறாம் தேதிக்கு சுப்ரீம் கோர்ட் ஒத்திவைத்துள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் சிரியா மீதான ஏவுகணை தாக்குதலை அமெரிக்கா தொடங்கியது அமெரிக்காவுடன் இணைந்து பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளும் சிரியா மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகின்றன இலங்கை அரசியலில் கடும் குழப்பம் ஏற்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டு பார்லிமெண்டை முடக்கி அதிபர் மைத்ரிபால சிறிசேனா உத்தரவிட்டுள்ளாா் ஆஸ்திரேலியா ஜப்பான் சிங்கப்பூர் உள்ளிட்ட பனிரண்டு பசிபிக் நாடுகளிடையே மேற்கொள்ளப்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்தில் மீண்டும் இணைவது குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது தில்லியில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை ஆப்கானிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தாரிக் ஷா பஹராமி வெள்ளிக்கிழமை சந்தித்து பேசினார் சிரியா விவகாரத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பொறுமைக்காக்க ஐ பொதுச்செயலாளர் அந்தோனியோ குத்தேரேஸ் கேட்டுக் கொண்டுள்ளாா் ஐன் 6S எக்ஸ் பிளஸ் மொபைல் போனை இன்னும் இரண்டு வரத்தில் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய ஆப்பிள் நிறுவனம் முடிவு செய்துள்ளது வணிகச் செய்திகள் அந்நிய செலாவணி கையிருப்பு கடந்த ஆறாம் தேதியுடன் முடிவடைந்த வரத்தில் ஐம்பது கோடி டாலர் உயர்ந்து வாழ்நாள் உச்சமாக நாற்பத்தி இரண்டாயிரத்தி எட்டியுள்ளது இந்துஸ்தான் யூனிவர் நிறுவனத்தின் தலைவர் ஹரீஷ் மன்வானி ஜூன் மாதத்தில் ஓய்வு பெற உள்ளார் மேலும் நிறுவனத்தின் தற்போதைய தலைமைச் செயல் அதிகாரியும் நிர்வாக இயக்குநருமான சஞ்சீவ் மேத்தா புதிய தலைவராக பொறுப்பேற்க உள்ளார் இந்திய சுற்றுலா சொகுசு கூடுதல் கட்டணம் காரணமாக நஷ்டத்தில் இயக்கப்படுகின்றன என்று ரயில்வே தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவின் கோல்ட் கோஸ்ட் நகரில் நடந்து வரும் காமன்வெல்த் போட்டியில் மகளிருக்கான குத்துச்சண்டை பிரிவில் இந்திய வீராங்கனை மேரி கோம் முதல் முறையாக வென்றார் கோல்ட் கோஸ்ட் காமன்வெல்த் போட்டியில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு தங்கப்பதக்கம் கிடைத்துள்ளது மகளிர் ஒற்றையர் பிரிவு டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா தங்கம் வென்றுள்ளார் காலில் ஏற்பட்டுள்ள காயம் காரணமாக கொல்கத்தா ஐ பி எல் அணிவீரர் கமலேஷ் நாகர்கோடி இந்த வருட ஐ பி எல் போட்டியிலிருந்து விலகியுள்ளார் காமன்வெல்த் போட்டிகளில் நேற்று ஒரே நாளில் மட்டும் இந்தியா 8 தங்கம் வென்றுள்ளது 25 தங்கம் பதினான்கு வெள்ளி பதினெட்டு வெண்கலம் என்று இந்தியா தொடர்ந்து மூன்றாவது இடத்தில் உள்ளது திரைச்செய்திகள் ஷமன் பிக்சர்ஸ் சார்பில் ஷமன் மித்ரோ தயாரித்து நடித்திருக்கும் படம் தொடரட்டி இவருக்கு ஜோடியாக சத்யகலா என்ற புதுமுகம் நடித்திருக்கிறார் பாடகர் யேசுதாசுக்கு எட்டாவது முறையாக தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது எட்டு விருதுகள் பெறும் முதல் பாடகர் இவர்தான் தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் ராணா நடித்த பாகுபலி மற்றும் காசி அட்டாக் படங்களுக்கு விருது கிடைத்துள்ளன கன்னடத்தில் வெளிவந்து பெரும் வரவேற்பை பெற்ற யூ ட்ரன் படம் தமிழ் தெலுங்கில் ரீமேக் ஆகிறது சமந்தா நாயகியாக நடிக்கும் இப்படத்தில் ஆதி சித்திரம் பேசுதலின் நரேன் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கிறார்கள் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்திச் செய்திகள் நன்றி வணக்கம்